پتی نانگ. ابو அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒருவர் பள்ளிவாசலுக்குள் நுழைந்தால் இரண்டு ரகாதுகள் தொழும் வரை உட்கார வேண்டாம் என்று நபி சொல்லு அலிஹி வசல்ல கூறினார்கள் நான்கு